ம் பிரபிஜா தோற்றவேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதமே நம கச்சித்து பாய்ணேத்தச்சி அம்மோ பிரணையன் ஸ்ரீஷ்ணர் அர்ஜுனிட்டர் பார்த்த हे ओ ஹே தனஞ்சய ஓ அர்ஜுன கச்சித் பகவான் ஒரு கியூரியாசிட்டியோட கேட்கறாருங்கிறார் ஒரு வியனகர் ஆச்சாரியேணி அஞ்சானசம்சயவிப்பிஷா அனைக்தா உபதேஷவியம் தசயித்தம் பகவன் ஷிஷியா அகிரவேகையாவது மாணவன் சரியாக புரிஞ்சுடானான்னு ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்கணும் என்னப்பா அவனுக்கு சரியாக புரிஞ்சுதா புரியல என்ன சொல் திரும்பவும் சொல்லித்தரேன் அப்படின்னு கருணையோட சொல்லி கொடுக்கணும் அதுக்காக வேண்டி கேட்குறார் ஆக அதாவது ரொம்ப சுலபமாக சிஷியன் மோட்சத்தை அடையணும் அதை உணரணும் அப்படிங்கிறது ஆச்சாரியருடைய தர்மமாக எத்தனாந்தரஞ்ச ஆஸ்தாய சிஷியகா கிருத்தார்த்தி கர்த்தவியா இத்தியாச்சாரிய தர்ம அத்த பிரதர்ஷிதா ஆச்சாரியனுடைய தர்மமா இது ஒரு ஆசிரியனுடைய தர்மம் என்னன்னா எப்படியாவது சிஷியனுக்கு முயற்சி பண்ணி பாடுபட்டாவது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஒரு ஆச்சாரிய தர்மத்தை இந்த ஸ்லோகத்தில் காட்டுகிறார் என்று விளக்கவுரை ஆசிரியர் உபதேசித்திருக்கிறார் ஹே பார்த்த கச்சி தேத்ருத்தம் நான் சொன்ன இந்த சாஸ்திரத்தை நீ பொறுமையாக எப்படி கேட்டையா கேட்குறார் துவயா ஏகாகிரேண चेतसा ஸ்ருத்தம் கச்சித்துன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏத்தத்து ஸ்ருத்தம் கிம்னு போட்டுக்கணும் என்ன அர்ஜுனா ஒருமுகப்பட்ட மனசோட நான் இதுவரைக்கும் உபதேசம் பண்ணதை எல்லாம் நீ கேட்டையா அப்படிங்கிறார் அதாவது அடிக்கடி ஸ்ருணு ஸ்ருணுன்னு சொன்னார் இல்லையா என்ன அர்த்தம் நீ கவனமாக கேட்குறையா ஏன்னா நம்ம கேட்குறோமா இல்லையாங்கிறது எப்படி இன்னொருத்தருக்கு தெரியும் நம்ம வேறு ஏதோ ஞாபகத்தில் தலையாட்டிகிட்டு இருக்கலாம் அப்படி இல்லாமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓ மனசுக்குள்ளே சரியாக போச்சா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறார் பகவான் ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டாயா ஆக மனம் செதறாமல் இதை நீ கேட்டுக்கொண்டாயா அனைத்தும் தெளிவாக உனக்கு உள்வாங்கி கொள்ளப்பட்டதா விஷயம் அது மாத்திரமல்ல அதனுடைய பிரயோஜனம் கிடைச்சுதா நீ விஷயம் புரிஞ்சா மாத்திரம் போராது அதனுடைய பிரயோஜனம் இப்போ அர்ஜுனுடைய குழப்பமே என்ன முதல்ல என்ன சொல்லியிருக்கான் ேயய சார் தே நித்தம் ப்ரூ ஏழாவது காணியதோஷோபாவம் தர்மசம்மூடச்சேத்தேயித்தம் ப்ரூ தன்மே சிஷியஸம் ஷாதிமாத் யோகமுட்சோஷணமிந்திரிணம் அவியூமாசபத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம் அர்ஜுனன் இதை சொல்லி சொல்லியிருக்கான் வார்த்தைகளால் ஏழாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் தன்னை சரணாகிதி பகவான்கிட்ட பண்ணுற போது சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் என்னுடைய துக்கத்தை இதெல்லாம் போக்கும்னு தெரியவில்லை இந்த வெளியில் இருக்கக்கூடிய எந்த உறவுகளோ பொருளோ பதவிகளோ எதுவுமே எனக்கு துன்பத்தை போக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன் எச்சோகம் உச்சோஷனம் இந்திரியானாம் என்னுடைய இந்திரியங்களெல்லாம் பொசுக்கிற துன்பம் தான் அதெல்லாம் நம்ம இங்கே ஞாபகப்படுத்திக்கணும் அதனால் சொல்கிறார் ஹே தனஞ்சயா இப்போ முதல் வரி எப்படி படிக்கணும் ஹே பார்த்த துவயா ஏகாகிரேண சேதசா ஏதத்து ஸ்ருத்தம் கிம் ஓ அர்ஜுனா உன்னால் ஒருமுகப்பட்ட மனதால் இந்த விஷயம் நன்கு கேட்கப்பட்டதா என்ன இப்போ கச்சிதுங்கிறத கிம்ங்கிற எடுத்துக்கணும் அடுத்தது ஹே தனஞ்சயா செல்வத்தையெல்லாம் உன்னுடைய ஆற்றலால் ஜெயித்தவனே தே அஜான சம்மோகா பிரனஷ்டகா கிம் உன்னுடைய சம்மோகமானது அதாவது இந்த குருவை வதம் பண்ணுறது தாத்தாவை வதம் பண்ணுறது இந்த விஷயத்துலையெல்லாம் உனக்கு குழப்பம் இருந்தது ஒரு மயக்கம் இருந்தது அது அறியாமையினுடைய விளைவு ஆத்ம அஜானத்தினுடைய விளைவு ஆக அஜானத்தினால உண்டான சம்மோகம் பிரணாக்கி நன்றாக அழிந்து விட்டதா என்ன அப்படின்னு கேட்கிறார் அதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இனி அர்ஜுனன் அதுக்கு பதில் சொல்ல போகிறான் அது அடுத்த வகுப்புல படிக்கலாம் கச்சிதே திருதம் பார்த்த